அரணந்தே மதராஜன் அவங்க அரணந்தே இப்ப கண்களை சொல்லியாச்ச கண்களானது காது வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னேன் இந்த கண்ணத்தில் காதிற்கும் சேர்றதுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு பத்தியல கண்டஸ்தலம் அந்த கண்டஸ்தலத்தை அரந்தே பூ வளைஞ்சதான இந்த காது ஊருக்கு இருக்கு அந்த காதிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் ஒரு பகுதி இருக்கு பத்தியல வளைஞ்சதான் ஒரு பகுதி அரந்தே பணம் அகராஜன்ய தனையே அகராஜன்ய தனையே பெ மலைகளுக்கெல்லாம் இடத்துலயே இருக்கிறது மலை அந்த மலைகளுக்கெல்லாம் ராஜா அகராஜா ஹிமவான் அந்த அகராஜாவனுடைய பெண் அகராஜன்ய தனையே மலைக்கு பிறந்த வலையா பெசவா இல்ல ஸ்தோத்ரமா தெரியலையே அந்த ஹிமாலயம் இருக்கு பார்த்தீங்களா அது பனி கொட்டிட்டே இருக்குது அந்த பனியினால உருகி கங்காஜலம் வந்துட்டு அந்த கங்காஜலம் நினைச்சவாட எல்லாரையும் தூமைய கங்கையிலுமே இன்னைக்கு ஸ்நானம் பண்ணணும்னு இல்ல கங்கைய நினைச்சா வரும் கங்கை கங்கே சை மதராசுல வந்து கங்கையை நினைச்சாலே பூர்வம் நீங்க கங்கா ஜலமானது ஒரு டிராப் இடையான இந்த செகண்ட் வரைக்கும் பண்ணின பாபங்கள் போயாச்சு மரியா அடுத்த தகவல பாப்பேன் அது போக மறுபடியும் கங்கை சாவிட வேண்டிதான் ஆனால்தான் சாதாரணமா என்ன பண்ணுவாரா மரண சந்தர்ப்பத்துல கங்கையை அப்ப என்ன அது வரைக்கும் இந்த வாழ்க்கையில பண்ணிருந்தான எல்லா பாவமும் போகும் எனக்குரியதான நன்றி கங்கா தரத்தை கொடுக்கணும் துளசி தீர்த்தத்தை கொடுக்கணும் துளசினமா நினைச்சோன் இருக்கோம் அந்த தொடர்சிக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு மெடிசினல் ப்ராபர்டிஸ் அப்படி வைங்க அந்த தொடசியானது கேமத்தை கொடுக்கும் மனிதருக்கு மனசுல ஏகாக்கிரத்தை கொடுக்கும் இப்படி செலவெல்லாம் தமிழம் அந்த கங்காதேவி எங்க இருந்து வரா தெரியுமா தான் இந்த கண்கோம் இருந்து காசு பண்ணு போறேன் சார் மூலஸ்தான் என்னடா போனா என்னன்னு சொல்ற இங்க பாருங்க இங்க இருந்து வர்றது இங்க எப்படி இருந்தது இதுக்கு மேல ஒரு ஐம்பது பேர் உள்ள போகணும் அது நான் அதாவது இவ்வளவு பண்ணிக்க மாட்டேன் என்னடா அங்க போனாலும் ஆதிஜம் தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு இடம் காட்டுறா இங்க இருந்து ஜலம் வருது அது முதல் ஆறு காட்டுன்னா துவமுடியாது என்ன நதி மூலம் யாராவையும் துவமுடியாது ஆனா அங்கிருந்து வரக்கூடியதான அந்த ஜலம் இருக்க எல்லாரையும் தூய்மையாக்குறது இன்னொன்னு என்னன்னு மனுஷனுக்கு தாபம் கொதிக்கிறது மனசு இந்த கொதிக்கிற மனசானது அதுக்கு சாந்தி கொடுக்கிறது அங்கிருக்கா அந்த ஹிமாலயத்தை போய் பார்த்தாலே போற உங்க மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு யத்துல பரமேஸ்வரக்கா இருக்கும் பாரதி பரமேஸ்வர அங்கே வாசத்தானம் பண்ணிட்டு இருக்க எல்லா தேவதைகளும் அங்க இருந்துருக்க அப்படிப்பட்டதான அந்த மலை ராஜாவுக்கு பிறந்தே அதனால என்னன்னு அது ஜங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதான மலை அந்த நன்மையை கொடுக்கக்கூடியதான வம்சத்துல பிறந்த நீங்க இதை பார்த்த வாழ்க்கைனா உங்க காது பக்கத்தில் இருக்கக்கூடியதான இடம் அது இருக்கு பத்தீங்கன்னா அது என்ன பண்றதா காதுல போற போல இருக்கான் கேட்டே அது எப்படி மன்மதன் விட்டதான ஒரு பானமோ இது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை அந்த காதுக்கு நடுவுல இந்த கண்ணாது அது வரைக்கும் போயிட்டு இருக்கு அம்ப அந்த காதுக்குள்ள வச்சு காது கரக்கூடியதான் வில்லுக்குள்ள ஏத்தி வைக்கப்பட்டிருக்கோம் அது போய் இங்கயாவது விழுந்துருமோ அப்படின்னு சொல்றேன் அது எப்படிப்பட்டது மன்மதனுடைய காது இந்த வில்லுல இருந்து வரக்கூடியதான் அம்போன்னு மன்மதன் இருக்க அவருக்கு அவர்கிட்ட ஒரு வில்லு இருக்கு அந்த வில்ல பத்தி முதல்ல திறன் சொல்லிருக்கேன் விழுந்தவன் எவ்வளவு பற்றிய ருஷியா இருந்தாலும் புனிகளா இருந்தாலும் அவருடைய மனசுல கலக்கத்தை உண்டு பண்றது அப்படி இந்த மன்மதனுக்கு ஒரு நல்லது சௌக்கியம் இல்லை எல்லாரையும் கிடைக்கிறதுக்குதே இருக்கான் எல்லாருடைய மனசையும் கலக்கிறதுக்குதே இருக்காரா மன்மதன் என்ன பண்றது அதுவும் வேண்டி இருக்குது அவ்ளோ அழகா இருக்கு அரிதான் தலா இருந்து கொண்டு இந்த வில்லா மேல போல அப்ப சைட்லதான் போறது திரஸ்தேனோ எத்தனை பதம் கெரதபதம் காது வழியாக இருந்து கொண்டு இது கட்டாட்சம் தீர்க்கமா இருக்க இது சரசந்தான திடனாம் அந்த சரசந்தானம் பண்ணியிருந்தோம் அந்த வில்லுக்குள்ள இருந்து வெளியில போறதோ அப்படின்னு அப்பா கே கண்கள் அந்த காது வழியாக வெளியில போறா போல அது போய் உலகத்துல இருக்கிற எல்லோரையும் வசப்படுத்துறா போல இருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியமான காது இருக்கு கண்கள் இருக்கு ஆனா கண்கள் நீளமா இருக்கு இந்த காது ஒருக்கு அழகா இருக்கு அது நடுவுல இருக்கக்கூடியதான இடத்துல அந்த கண்ணத்தல அவ்வளவு அழகா இருக்கு அவன் இந்த ஸ்லோகத்துல வரணும் ஆனா இந்த ஸ்லோகம் இது என்ன நாங்கவே இல்லையே அப்படின்னு கேட்டு விடாது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பலம் ஒரு பத்து தரம் இந்த படித்துக்கிட்ட தேனை நைவேத்தியம் பண்ணினா ராஜாக்களா இருந்தாலும் அவங்களுக்கு இப்ப ராஜா என்ன பண்ண போறாரு ஒண்ணும் கிடையாது இது போல அரசாங்கத்தினால வரக்கூடியதான துன்பங்கள் எல்லாம் போய்விடும் இது ரொம்ப முக்கிய மகிழ்ச்சியா என்ன சௌக்கியமா நிம்மதியா இருக்கிழமையான பெரியடத்துல அது வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப யாருக்குமா இப்படிப்பட்டதான ஒரு வியப்பை கொழுக்காது அதுக்கடுத்தது